அந்த பிரகிருதி மூல பிரகிருதி இருக்கு அது மூணு ஒண்ணோ மூணு குணத்தோடு கூடி இருக்குது மிகிருந்த ஒண்ணம் சொன்னதினால அந்த மூணு ஒன்றம் மாய என்றும் சிறு உபாதி என்றும் சிற காரணசீரம் என்றும் சொல்லப்படும் விளக்கம் சொல்லியாச்சு இந்த மாயினிடத்தில் நிர்மல ஜல பிரதிபிம்பம் போல பிரம்மம் சுழச்சலமாக பிரதிபிக்கும் நிர்மல ஜலம்னா அஷ்டமில்லாத புத்தமான ஜலம் அதை பிரதிபித்தாக உள்ளபடி வழங்கும் அவ்வளோதான் கண்ணாடி சுத்தமாக இருந்தால்னா முகம் நல்லா உள்ளபடி வழங்கும் அதனால ஈஸ்வருக்கு மறைப்பு இல்லைன்னு ஜீவனுக்கு மறைப்பு இருக்காருன்னா அடுத்து வேற ஆள் சொல்கிறார் மருள ஜல பிரதிமூலன்னு சொன்னார் மருள ஜலம் களங்கள் ஜலத்தில் பிரதிபித்த அது புள்ளியாகவும் அல்லது கோணல் தெரியும் அதான் புத்தியெல்லாம் கோண இருக்காது ஜனங்களுக்கு நேர்மையான புத்தி இருக்கிறது இல்லை அந்த புத்தியை மாற்றி அமைக்கிறது விசாரம் பண்ணாங்கன்னா அந்த நிலை மாறும் நேற்று பெருசா கட்டத்தில் எல்லாரும் நல்லா பேசலாங்க நல்லா சொன்னாங்க இது சரி இருந்தால் பேசினது முடியல முதல்ல பேசல கடைசியில் பேசலாம் அப்ப நீ இது வரைக்கும் பேசுனதெல்லாம் கருமகாண்ட பக்தி கார்டம் தான் ஞானகாண்ட படிக்கு உலகத்தை சமாளம் பண்ணால் யாராலும் முடியாது உங்கள் மனதை சமாதானப்படுத்தலாம் அது உங்களுக்கு அதிகாரம் உலகம் சமாளப்படுத்த முடியாது உலக உலக சமானு சொல்கிறீங்களே அவழிய அது ஈஸ்வர சங்கல்பம் உங்கள் சங்கல்பம் மனதை மாற்றி அமைக்கலாம் உங்கள் சங்கல்பம் மனதை மாற்றி அமைத்தா உங்களுக்கு சுகம் உண்டு ஏன்னா ஆத்மா சோடிவோம் வெளியே சுகம் கிடையாது அதனால் மன அமைதி ஏற்படாதான் சுகம் வெளிப்படும் இல்லைன்னா கிடையாது அதை இதுதான் ஞானகானம் சொல்லுது அப்படியே உலகத்தை மாற்றி அமைக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் ஆரம்பிகள் சொல்றது தான் ஈஸ்வர சங்கல்பம் அது மாற்ற முடியாது புண்ணிய பார்த்திகிடா மிஸ்ர கர்மம் மிஸ்ர புண்ணிய பார்த்திகடாக எல்லாரும் வரத்தான் செய்யும் மாறி மாறிதான் இருக்கும் அது உங்க மனதை சமாதப்படுத்தினோம் என்ன எப்படி சமாதானப்படுத்துறது புண்ணிய பாலம் சாபானு கொள்ளுங்க சுகது அப்புறம் பிரார்த்தனை கடை திருப்தி அடையுங்க உதாசீனமா இருங்க நல்ல குணங்களை பழகுங்க கெட்டவங்களை விடுங்க இதுதான் மனதை அமைதிக்கும் வழி அப்படின்னு சொல்லி முடிச்சாச்சு இது எத்தனை பேருக்கு புரிய போகுது சரி போறா போறியா ல பிரதிபிம்பம் பிரம்ம சுழச்சலமாக பிரதிபிம்பிக்கும் இந்த பிரதிபிம்ப சைதன்யத்தை சருஜனாக ஈஸ்வரன் சொல்லப்படும் இந்த சத்துவகுண மாயினிடத்தில் இதுவரைக்கும் இனிமே பாட ஆரம்பிக்கணும் சத்து குண மாயத்தில் சத்துவத்தில் சத்துவம் சத்துவத்தில் ரசு சத்துவத்தில் தமசு என மூன்று குணங்கள் உண்டு எப்போதுமே மாயை என்று சொன்னாலும் மூணு குணம் உண்டு தான் அல்ல பிரகிருன்னு சொன்னாலும் மூணு குணம் உண்டு சக்தி என்னாலும் சக்தி பிரகிருதி மாயை அவித்தை இல்லை உருவிச்சொற்கள் தான் கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசம் அதனால இந்த மூணு குணங்கள் விட்டு இருக்கிறது இல்லை மூல பிரகதினு சொன்னால் மூணு சமானமான குணங்கள் அப்போ ஒன்றுக்கொன்று பிரியும் போது ஏண்ட தலை உண்டாகல இப்போது மூலப்பெருகிறோடைய சத்து குணம் பற்றி அவர் சொல்லிட்டு வர்றோம் அதை மாய பிரதானமாக மாய அதுதான் மூணு குணம் சேர்ந்த மாய்தான் இருந்தாலும் கூட பிரதானமாக சத்து குணத்தை மாயன்னு சொல்லுது அந்த மாயினத்துலையும் மூணு குணம் பிரியும் எப்போதுமே ஒவ்வொரு அணுவிலேயும் மூணு குணம் உண்டு ரெண்டாவது குழம்புல ஒரு கரண்டு குழம்புல எவ்வளோ சத்து உண்டோ அது ஒரு சொட்டு குழம்புலையும் ரெண்டு புளி புளிவுக்காரன் இருக்கு அது எப்படி என்ன பிரிக்க முடியாது அதுபோல் இங்கேயும் அந்த மாயிடத்தில் முக்குணங்கள் இருக்குதுன்னு சொன்னாக்கா அந்த மாயை பிரிக்கும் மூணு குணம் பிரியும் அது ஒவ்வொன்றிலையும் இருக்கும் அதே போல் மூளைப்பிரிவு ரஜகுணம் அப்படித்தான் அது மூணாக பிரித்தையும் பின்னாடி அடுத்த வேறு சொல்ல போகிறாரு அதுலேயும் ஒவ்வொன்றிலையும் மூணு குணம் அதை பற்றி அப்புறம் பார்ப்போம் ஆகவே இதில் இது சத்துவ குண மாநிலத்திலே சத்துவ சத்துவம் சத்துவத்தில் அரசு சத்துவத்தில் தமசு குணங்கள் உண்டு இவைகளில் சத்துவத்தில் சத்துவம் பிரதானமாகும் அதில் பிரதிம்பித்த ஈஸ்வரன் ஜெயத்தை ரச்சிக்கிறார் விஷ்ணு சத்துவத்தில் சத்துவம் பிரதானமாகும் போது ஈஸ்வரன் இப்போ ஜெயத்தை விஷ்ணு என்று பெயர் விஷ்ணுனு யாகம்னு அதை ரசிக்கிற சக்தி யாரு என்ன சொன்னாக்க ஈஸ்வரன் தான் மகாவிஷ்ணு தோழதி காரணபுரம் தான் சத்துவத்தில் ராசு பிரதானம் ஆகும் போது ஈஸ்வரன் ஜெகத்தை சீட்டிக்கையினால் பிரம்மா என்றும் பிரம்மா என்று தோழதிஷ்டி அவர் சங்கல் பண்றாரு சொல்றது காரணசீரன் தான் காரணப்பிரவம் தான் சத்துவத்தில் தமசு பிரதானம் ஆகும் போது ஈஸ்வரன் ஜகத்தை உபசம்மாரம் பண்ணுகையினால் உருதன் என்றும் சொல்லப்படும் இப்படி மூட சத்து குண கற்பனை சொல்லப்பட்டது கற்பனை என்ன போய்தான் அப்படி மூணு குணங்கள் பிரியும் போது அவர் பிரதிபிக்கிறார் பிரதி மூணு அவர் மூணுக்கு உருவம் உருவம் தாங்கள் அருவக் கடவுள் காரணபிரமம் உருவக் மும்மூர்த்திகள் அது மும்மூர்த்திகள் மூலமாக செய்கிறார் என்னையா இப்படி செய்ய முடியுமான்னா ஜீவனையே வச்சுக்கணும் ஜீவனுக்கு அஜீவன் அருவம்தான் இவனுக்கு உருவம் கிடையாது ஆனால் இவன் உருவம் உள்ள சேர்த்து சம்மந்தப்பட்ட விவகாரம் நடக்குது குடுக்கல் வாங்கல் கை மூலமாக செய்கிறானோடைய அருவமாக ஒன்றும் செய்யறது முடியாது அருவம்தான் அருவமானது உருவமான செய விவகாரம் பண்ணது பார்க்கறது கேட்கறது பரிசிக்கிறது முகர்றது சுவைக்கிறது எல்லாம் உருவத்தின் மூலமாக செய்கிறார் அப்போ ஜீவன் அருவமா இருந்தாலும் கூட உருவமாகிறான் முடிவு கர்மானுசாரமாக வாசன பிரகாரம் சரிதும் அவனுக்கு அதே மாதிரி காரணப்புரமத்துக்கும் ஆணுமல்ல பெண்ணுமல்ல அழியும் அது மூணு தொழில் மூணு உருவங்களை தாங்கிறார் ஜீவன் இந்த அஞ்சு விஷயங்களை அறிகிறதுக்காக சுட்ச சுர புலன்களும் சுயசத்துக்கு பொறிகளும் அவனுக்கு ஏற்பட்டுள்ளன இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது சுழித்தல் என்ன இருக்கு இதெல்லாம் நீங்க இருக்கிறதுனால ஒன்றுமே செய்ய முடியலையே சுகவடிமாதான் இருக்கு ஆனால் விவரம் கிடையாது அப்படி போல பிரம்மஸ்வரூபத்தில் இருக்கும்போது ஈஸ்வரன் சுகசூரமாக இருக்கார் அப்புறம் மூன்றாக பிரிந்து காரிய பிரம்மங்கள் ஆகும்போது விவாதம் நடக்கும் இப்ப கை ஒன்று ஒருத்தன்னை கொடுக்குதுன்னு சொன்னா கை கொடுக்குதுன்னு சொல்லது உண்டு கை ராசிக்காரராப்பா அன்ட்டா வா அந்த கை நல்லா கை அப்படின்னு சொன்னது உண்டு ஆனால் கை ஜடம் அது கொடுக்குமா கைக்குள்ளே இருந்து சேதன புருஷனாகிய ஜீவன் கொடுக்கணும் அப்படிங்கிறது அர்த்தம் பொதுவாக அவன் கொடுக்குறான்னு சொல்லுவாங்க சில சமயங்களில் கை அப்படி போல பிரம்மா சிட்டிக்கிறாருன்னு சொன்னால் சீட்டு பண்ணுறாருன்னாலும் கூட உண்மையிலேயே கானபுரம் தான் பண்றது அதே போல ரசிக்கிற விஷ்ணுனாலும் கூட விசார சீட்டுக்கு கானபுரம் தான் ரசிக்கிறார் சம்மார காலத்தை ஒருத்தினர் சம்மாரம் பண்றாருன்னு சொன்னா கூட சம்மாரம் பண்ணுறது கானபுரம் தான் ஆக சீட்டு சம்மாரம் மூன்று உருவங்களும் செய்கிறாருன்னாலும் கூட மூன்று உருவங்களும் அருவமாகவே கடவுள் செய்கிறார்தான் நாம் சூழ சூட்சம் காரணம் மூன்று சரீரங்கள் இருந்தாலும் கூட மூணு சரிதங்கள் சூழமாக இருந்து விவகாரம் பண்ணாலும் கூட ஜீவன் ஆர்வமாக இருந்தாலும் சரிதங்கள் காரிப்பரங்கள் என்றும் சரிதங்கள் ஆட்டிப்படைக்கிறது காரணப்பெருமென்றும் போக்கப்பட்டுள்ளன அதனாலதான் கடவுள் ஒருவரேங்கிறது அர்த்தம் இது மத்தியில் பல கடவுள் கிடையாது ஒரே கடவுள் இருந்த அப்படின்னு சொன்னா பல கடவுள்னு சொன்னாக்க மனுஷனுக்கு கை கால் முக்கெல்லாம் இருக்குது தனித்தனியும் சொல்லணும் வைப்போம் எவனா சொல்கிறேன்னா ம் அப்போ எத்தனை மனுஷன் ஆச்சு அஞ்சு பேராச்சு கை கால் முக்கு நாக்கு தோல் பரிசம் இப்போ தனித்தனியாக விவகாரம் பண்ணதான்னா பண்ண முடியாது ஆனால் தனித்தனியாக தான் இருக்காது ஒன்று ஒன்று சம்மந்தமும் கிடையாது கண் பார்க்குற வேலையை காது செய்யாது காது கேட்குற வேலையும் கண்ணு செய்யாது அப்போ சுவைக்கிற வேலை பரிசுக்கிற வேலை தனித்தனி தான் தனித்தனியாக இருந்தாலும் கூட அஞ்சு வேலை சம்மந்தம் ஜீவனுக்கு உண்டு அதுக்கு சம்மந்தம் கிடையாது ஆட்டி பிறகு ஜீவன் தான் அதே போல காரியப்ரமங்கள் செய்கிற மூணு தலைவர்களும் தனித்தனி தான் ஒருத்தர் செய்கிறது இல்லை அவர் செய்கிறனாலும் கூட அவருடைய ஆணைப்படி தான் இவங்க செய்கிறாங்க வழி இவர்கள் சுதந்திரம் கிடையாது நாடகத்தில் வாத்தியால் சொல்லிக் கொடுத்தது தான் பேசணும் வழி இவங்க சுதந்திரமா பேசக்கூடாது சுதந்திரமா பேசினாங்க நாடகம் இல்லாது அது ஊர்வம்பாய் போயிடும் ஆனால் அவர் சொன்னதான் பேசணும் சொன்னபடி தான் ஆடணும் பாடணும் மீறி செஞ்சானா அவன் வெளி நிறைய அடிப்போது காரிபுரம்கள் சேர்ந்து போகிற காணப்புறத்துள்ள செயல் அவர் ஆட்டிப்படுகிறார் அதுதான் சர்வாந்திரியம் சர்வாந்திரியத்துவம் சொல்கிறது எல்லா உள்ளங்களிலிருந்து ஆட்டிப்படுகிற அரிமானமாக காட்டில்லை அதனால தான் இந்த லட்சம் இந்த ஒரு லட்சணத்தை கொண்டு இந்த ஒரு வியாக்கியானத்தில் தான் இந்து மதத்தில் கழுவு ஒருவர் என்று சொல்கிறது அவளுடைய மற்ற கர்மகாண்ட ரீதியிலே பக்திகாரியும் சொல்ல முடியாது அவர் காணப்புறம் காரியம் பிரிக்கிறது இல்லை துரதிருஷ்டி அதெல்லாம் துரதிஷ்டியில் இங்கே கை தான் பேசுது கால் தான் போகுதுங்கிற மாதிரி தான் இது சின்ன ஒரு மனதான ஒத்துக்கிறது இல்லை பெரியூர ஒத்துக்க முடியாதுல்ல இது ஒத்துக்குறான் அதை ஒத்துக்க முடியாது அதுக்கு விசாரதிஷ்டி வேணும் விசாரம் அந்த பார்வை சிறக்கும் இது இந்த ஓனக்கண்ணில் முடிவு பண்ணிடறான் அதெல்லாம் தான் இது பா யாரும் பிரித்து பேசுறது இல்லை அது ஞானக்கணும் பிரித்து பேசாமல் இருக்கலாம் பார்க்கலாம் விசாரதிஷ்டிக்கு தான் கடவுள் ஒவ்வொரு வழியாக அவசார திருஷ்டிக்க பல கடவுள் தான் எதுவும் அப்படிங்குற கருத்து அந்த வேலை அந்த பேராம்படிஞ்சது படிச்சுட்டு மூலப்பிரதியின் பிரஜோகணம் அநீகரமாய் பிரிந்து அவித்தைகள் என்றும் ஜீவகான சைரங்கள் என்றும் ஒன்று கொண்டு தாரதமயமாக சொல்லப்போன அதாவது அவித்த என்ன வித்தையை விரோதியாக உடையது அவித்தேன் பெரும் அதனால இது வித்தை வந்தாக இது ஓடு போயிடும் அவித்தே இருக்காது அப்ப அது உறுதியாக உடையது அப்புறம் சரீரத்துக்கு என்ன விளக்கம்னு சொன்னால் ஜீவனுடைய தோளம் சூக்குமம் என்னும் இருவகை காரிய சரீரங்களின் மூலமாகியால் இதற்கு இந்த அவித்தைக்கு ஜீவ காரணசைதம் என்னும் பெயரும் பெயருண்டாக சொல்லப்பட்டது அதாவது ஜீவகாரணசீரம்னா இந்த விளக்கம் காரியசீரங்கள் ரெண்டுக்கும் காரணமா இருக்கு அதனால தான் காலசிரம் பேர் தாளர்கள் சொல்றார் இந்த வீரு வாகை தானவிற்கேது முந்திய காரணமாதானால் மூன்று தானோ ரெண்டாவாரோ அப்படின்னா நீங்கள் ரெண்டு காரிய சூட்ச சீரம் தூய் சொன்னீங்களே அதாவது பௌதம் ஐந்தோடைந்து உலன்கள் பத்து முதல் உலன்கள் பத்து மனமோதன் நான்கு மனத்து இன்பது இன்பம் என்றார் அதுல இது ரெண்டு சரீரத்துக்கு இன்பத்து இன்பத்துக்கு காரணம் மனசு தான் பிரிச்சார் அதுல அப்பதான் அடுத்த பாடல சொல்றார் இந்த வீரு வகை தன் இவருக்கு ஏது ஏது ரெண்டு சை வரணும் அப்படின்னு ஏது வேணும் எனவே முந்தைய காலம் அதனால் மூன்று சரி வேணும் காலத்திலிருந்து வந்திருக்கு அனாதி அவித்தி அனாதி தான் அதான் மூணு சரு தனு சொல்கிறார் அதனால தான் இங்கே ஜீவ காலசிரம்கிறது அர்தான் வழக்கம் ரெண்டு சரித்துக்கு காரணமாக இருக்கு அங்கே காலசேரம் அதுதான் ஒரு ஆட்டு என்ன கற்போம்னு சொல்லக்கூடிய காரணமாக இருக்குதுன்னா அது காரணசீரம் பேர் ஈஸ்வனுக்கும் அதே உலகம் சரி சரீமன் என்ன அர்த்தம் எழுத்து போவதா சரீமன் பேரும் கெட்டு ஜீரணம் சாப்பாடு சாப்பிட்டா ஜீரணம் ஆச்சுன்னா கெட்டு போச்சுன்னு அர்த்தம் அப்புறம் சாப்பாடு ஒரு ரூபம் கிடையாதுல ரூபம் ரத்தமாக மாறிப்போச்சு தீர்ந்து வயிற்றுக்காலி அப்படி போல இங்கே ஜீரணத்துக்கு போதா கெட்டு போகிறதுனால சரீரம் வந்து கையாது தாரதமிய மாவன என்னன்னு ரூப அவித்தையின் கண்ணுள்ள சத்துவ குணத்தின் ஏட்டத்தாட்சி அதாவது இந்த மரணசத்துவம் ஆனால் களங்களான சத்து குணம் அது அப்படி ஏட்டத்தாளுகள் ஒரு தாழ்வு அதை மூணாக பிரிஞ்சு செயல்படுறது அதுதான் ஏட்டத்தாழ்வு தாரதமயம் பேர் கொண்டு கொண்டு ஓய்வு தாழ்வு கற்பிக்கப்படுகிறது அப்படி இந்த அவித்தைகளிடத்திலும் மரணஜல பிரதிபிம்பம் போல பிரம்ம சைதன்யம் பிரதிபிக்கும் மரண ஜல பிரதிபிம்பம் களங்களான ஜலத்தில் பிரதிபிக்கின்ற அதே பிரம்மசரவியம் தான் பிரம்ம சைதன்யம் சுலட்சணமாக பிரதிபிங்கன்னார் மாய சுத்தலம் போல இது மன ஜலம் போல பிரதிபிக்கிறதுனால இது சுலச்சனம் கிடையாது இப்போ என்ன பிரதிபிபம் உண்டு ஆனால் கலங்கல்னால அது கலங்கி போய் தான் இருக்கு அப்படி கலங்கி போயிருக்கிறது காரணம் என்னன்னா அது ரஜோனத்துடைய காரியம் அப்படித்தான் சுத்தமில்லாது ஆனால் மரண ஜல பிரதிபிம்பம் போல பிரம்ம சைதன்யம் பிரதிபிக்கும் இந்த பிரதிபிம்ப சைதன்யங்களை கிஞ்சிக்கர் என்றும் கிஞ்சிக்கர்னால் அர்ப்பறிவுடன் அர்த்தம் என்ன அர்ப்பறிவுக்கு இருக்குது என்ன என் பெரிய விஞ்ஞானம்லாம் கண்டுபிடிக்கிறாங்கன்னா கூட அந்த அறிவு கூட முற்றுப்பெறவில்லையே அது குறைதானு இருக்குது ஒருத்தன் கண்டுபிடிச்சா ஒன்றும் கண்டுபிடிச்சா அது கீழாக போகுது ஆகிட்டு இருக்கு அது முற்றுப்பெறவில்லை அதனால் அது கிஞ்சிக்கான் அதோட தத்துவ ஞானம் வந்தால் தான் முற்றுணர்வுடைய இதெல்லாம் சிற்று தான் அது எல்லா உணர்வுகளுமே அதனால கிஞ்சிகன் பெயர் கிஞ்சிக்யன் என்று அற்பரி உடையவன் என்றும் ஜீவசிதாபாசன் என்றும் ஜீவசிதாபாசன் அண்ணன் ஜீவனுக்கு அற்பறை உடையவன் ஜாக்கிர முதல் மோட்ச பயந்தம் சரீரத்திரியங்களில் நான் என்னும் அபிமான உடையவனாய் ஜீவித்துக் கொண்டிருப்பதில் தலால் ஜீவனாம் இதன் பெயர் ஜாக்கிர முதல் மோட்ச பர்யந்தம் நான் நான் என்று வாரம் பண்றான் ஆனால் ஜீவத்தி இருக்கான் அதான் ஜீவன் பேர் அப்போ இந்த மூணு செயல்கள் மித்தையன் நினைக்கிறது தான் ஜீவன் முத்தன் ஐயஸ்வரன் என் சங்கல்பம் அதுதான் ரெண்டு பேரும் சங்கல் ஒரே இருக்கும் சித்துப்போல தோன்றியும் சித்திரட்சணம் இன்மையால் சிதாபாஷன் பேர் சிதாபாஷன் என்ன அர்த்தம் சித்திரலட்சணம் உண்டு ஆனால் சித்து போல தோல்மை வழியே வாசமாக சித்திரலட்சம் கிடையாது அப்படின்னா என்ன அர்த்தம் கண்ணாடியில் பிம்பம் இருக்குது ஒரு மனிதனுடைய உருவம் தெரியுது ஆனால் அதில் உள்ள மூக்கு கலரு மயிறு எல்லாமே சுத்தமாக தெரியுது நல்ல கண்ணாடி அப்படி தெரியும்போது அந்த கண்ணாடியில் பிரதிபம் வந்து வாசம் அல்ல வாசம் இல்லைன்னாலும் கூட பிம்பத்தினுடைய தன்மைகள் அதில் புலப்படுது மூக்கு கண்ணுக்காது அதெல்லாம் புலப்படுது ஆனால் புலப்பட்டாலும் கூட அது வாசகமாக இல்லை இதான் சொல்கிறது சித்தி போல தோல்வியும் சித்து லட்சணம் இல்லை ஆனால் சீதா பாசன் என்று பெயர் சித்து போலின்னு சசுரிக்கமாக சொல்லுவாங்க அது சீதாபாசன் லட்சணம் பிராக்ஜன் மிகுந்த அறிவுடையவன் அல்லது சொலுத்தியல் அவித்திய விஷயமாக உடைய அவினாஸ் ரூப அர்த்தம் இல்லை மிகுந்த அறிவன் பெரிய விஞ்ஞானியான்னா அது கிடையாது மிகுந்த ரெண்டு அவசரம் உள்ள அது மேலான அறிவுன்னு அர்த்தம் அது என்ன மேலான அறிவு எப்படி இருக்குன்னு சொன்னால் இங்கே சோதுக்கம் கலந்து இருக்கு அது சுகமே இருக்கு ஆனாலும் மறைப்பிற்கொன்றும் தெரிய வேணும் அதனால நான் சுகமாய் தூங்கினேன் ஒன்றும் தெரியவில்லை என்று சொல்லும்போது இந்த ஜாகர சொப்பனத்தில் உள்ள அறிவுக்கு மிஞ்சின் அறிவு மிகுந்த அறிவு சுகம் ஒன்றுமே தெரியவில்லை சுகமாக தூங்கினேன் அப்படின்னு சொன்னால் ஒன்றும் தெரியாது சுகம் எங்கிருந்து வரும் அப்படின்னு விசாரம் பண்றதுக்கு அது காரணமா இருக்கு அதனால தான் அந்த இது காரணசீதம் இருக்கு அது மிகுந்த அறிவுடின்னு சொல்றதுதான் பிராஜ்ஜனுக்கு காரணசீலம் சிட்டு தான் பிரஜனை மேலான ஒரு பிர இருக்கிறதுனால தான் ஐக்கியம் உண்டாகுது இங்கே ஜீவனுக்கு ஈஸ்வரனுக்கு ஜீனுக்கும் ஈஸ்வனுக்கும் அதிஷ்டான செய்தித்திக்கு தங்கி அதனால பிராஜ்யன் மிகுந்த அறிவுடையவன் இதை மிகுந்த அறிவு சொல்றது அதில் சுளுத்தியில் அவித்திய விஷயமா உடையவன் சுழித்தி அவை நான் விஷயம் வச்சுருக்கான் மற்ற இந்த கைகால் மூக்கள்னால அறிவிறக்கூடிய விஷயங்கள்லாம் கிடையாது ஒன்றும் தெரியவில்லை அது ஒரு விஷயம் ஆகுது அவனுக்கு சும்மா ஒரு விஷயம் ஆகுது அதனால இந்த பிரதிபிம்ப சைதன்யங்களை கிங்கர் என்றும் சிதாபாசன் என்றும் பிராகியன் என்றும் சொல்லப்படும் இந்த அவித்தியர்களிடத்திலேயும் ரசசில் சத்துவம் ராஜசியல் ராஜசு ரசு என மூன்று குணங்கள் உண்டு எல்லாத்திலும் ஒவ்வொன்று பிரியும் இருக்கும் அது எது பிரதானமாகதோ செயல்படும் ஒரு முள் ஒண்ணு ரெண்டு தாழ்ந்து இருக்கும் அது முள்ளு குழம்பு இருக்கு உப்பு அதிகமா போடுங்க உப்பு தான் மிஞ்சி இருக்கு புளிப்பு காரம் அமைங்கிருக்க உப்பு அதிகமா போச்சு காரம் போடுங்க உப்பு அடைக்க போறோம் காரம் மிஞ்சிருக்கும் ரெண்டுக்கும் அம்மக்கிறது புளி கொஞ்சம் சேர்த்துருங்க அது மேலா அப்ப எது பிரதானமா இருக்கோ அது ஒண்ணு இருக்கும் ரெண்டு தாழ்ந்து இருக்கும் சரி மூணு சாமான் இருக்குன்னு சொன்னாங்க சுவை இருக்கும் அப்பதான் நல்லா இருக்கேன் அப்படி போல இங்க நான் பிரம்மசுரமாக இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க ஒரே மாதிரி இருக்குன்னு அர்த்தம் மூணு குணங்கள் நான் அடங்கி போச்சேன்னு வேடத்தாள் கிடையாது இங்கே வேடத்தாள் இருக்கும்போது வித்தியாசங்கள் உண்டாகிறது அதை வந்து இங்கே சொல்ற ரசியல் சத்துவமா சத்துவம் பிரதானமாகும் போது அதில் பிரதிம்பித்த சிதாபாசன் தத்துவசன் ஆவன் ராசியில் சத்து குணம் மேலாங்க இருக்கு அப்போ அவனுக்கு என்ன விளக்கம் ஏற்படும்னா செய் என்னம் அப்படின்னு சொன்ன பிரம்மாண்ட மக்களின் அபேதத்தை விஷயம் செய்வதான ஞானத்தில் நிச்சயம் அர்த்தம் ஜிவ பிரம்மா ஏகத்துவம் தத்துவ மகா வாக்கியம் இதுலதான் அவனுக்கு விஷயம் கிடைக்கும் அது வேதத்தை படிக்கணும் அர்த்தம் வேந்த படிக்கிற விஷயம் தான் அதுதான் சொல்லப்படும் அல்லது ஜக ஜீவ பரமாகிய முப்பத்தி ஐந்து ஒரு அவசையை கண்டது ஒரு அவசியல் இல்லாமல் விதிரேகத்தைப் போகிறபடியால் கெட்டு போறேன் அர்த்தம் இந்த முப்பத்தி ஐந்து தத்துவங்களும் அதத்துவம் என்று கண்டு தத்துவம் அல்லது பெயர் என்று கண்டு முப்பத்தாறாம் தத்துவமாகியதார்த்த தத்துவமே தான் என்று அறிந்து இதில் சிதி பெற்றிருப்பவனே தத்துவம் ஞான இஷ்டன் இப்படி அதான் சிறுவனம் செய்து விசாரம் பண்ண பிறகு முப்பத்தாறு தத்துவம் தான் தான் என்று திதி என்னாக்கா சமாதி கொடணும் சமாதி கொண்டா இருக்கிறா தத்துவ நிஷ்டான்னு பெயரும் மற்றவங்க அபியாசிகள்னு பெயரும் அதனால பெயர் அதனால் பஞ்சபூதங்கள் அஞ்சு பிரித்தி அப்பூத்தி ஐந்து வாயு ஆகாயம் தோளசீரம் ஆறு தத்துவங்கள் சர்ம உதிரம் மாம்சனாய் அத்தி மச்சை அதாவது மணம் புத்தி சித்த மாங்காரம் உள்ளம் அஞ்சு வாக்கு பாணி பாதம் பாயர் உபசம் கர்மேந்திரியங்கள் அஞ்சு வியானன் பிராணன் அபானன் சமான உதாரணம் சொல்லக்கூடியது யானாதி வாயுக்கள் ஸ்ரோத்திரம் துவக்கு சச்சி சிங்கின்னு சொல்லக்கூடியது ஞானேந்திரியங்கள் இருபது அது மொத்தம் 20 அது ஒரு சி இருபத்தாறு இருபத்தாறு ஒரு அஞ்சு முப்பத்தொன்று அப்புறம் ஜீவன் ஈஸ்வரன் அவித்தை வித்தை பிரமம் அஞ்சு முப்பத்தாறு இதில் முப்பத்தஞ்சியே போய் முப்பத்தஞ்சு பிரமந்தான் ஒன்று சத்தியம் என்பது கருத்து முப்பத்தான தத்துவமாக தான் என்று எவன் நினைக்கிறானோ தத்துவ அதில் அழிந்திருந்தாக சமதி கூடியிருந்த அவன் ஞானி கிரஞானி தெரிஞ்சுக்கிட்டவன் அபியாசின் பெயர் அதனால இந்த ஞாசன பிறகு ரசசில் ரசம் ஆகும் போது சிதாபாசன் காமக்ரோத பரநாய் கருமிஷன் கருணன் விளக்கம் இகலோகத்திற்குரிய உழவு தொழவு வரைவு வாணிபம் சிற்பம் வித்தை முதல் பரலோகத்துக்குரிய யக்கியம் தானம் தவம் விரதம் சில உபாசனை முதல் எனவும் கிருத்தியங்களில் நிஷ்ட இந்த அடையாளங்களுக்கு தான் எப்போ வேதாந்தம் படிக்கிறது ஆத்மச்சாரம் பண்ணுறது இருந்தாங்க சற்றுக்கள் மேலும் அர்த்தம் அது இல்லாமல் இகலோக தொழில்கள் சேராங்க ஜீவனோபாயத்துக்கு தான் தான் உழவு தொழவு வரைவு வாணிபம் வித்ய சிற்பம் இது ஆறு ஜெயலலாம் அது ஆறு ஏதாவது ஒன்றா இருக்கணும் இல்லை ஜீவனம் கிடையாது எவ்வளோத்துக்கு அதே போல் மரணத்துக்கு பிறகு நமக்கு வாழ்க்கை உள்ள நம்பிக்கை நம்ம இந்து மதத்துக்கு இருக்கிறதுனால பல்லவத்துக்குரிய தொழில் செஞ்சு ஆகணும் யஜ்யம் விரதம் சீலம் யஜ்யம் தவம் தானம் விரதம் சீலம் என்று சொல்லக்கூடிய ஆறு தொழில்கள் அது பல்லவத்துக்குரியாது அப்படி செய்யலன்னு சொன்னாக்கா மரணத்துக்கு பிறகு அவன் மே சொர்கப்பதை அடைய முடியாது நூறு அசுதம் பண்ண எந்திர உதவி செஞ்ச வரைக்கும் ஒரு லோகத்துக்கு போகலாம் அங்கே ஓகம் பார்க்க அனுப்பிக்கலாம் இல்லைன்னு சொன்னால் பாவம் மிஞ்சி இருக்குன்னு நிறைய தவம் தானம் செய்யணும் யஜ்யாதி கிராமங்கள் இல்லத்தாரு தவம் துரத்தாரு சொல்லப்பட்டிருக்கு தானம் இல்லத்தாருக்கு தான் துறத்தாரும் செய்யலாம் யஜம் தவம் தானம் விரதம் விரதங்கள் அவரை விஷயம் ஒரு செய்யலாம் கடினமான விரதங்கள் ஏற்ப உடம்பு இடம் கொடுக்கணும் இல்லைன்னு சொல்லி சாமானிய விரதங்கள் எடுத்துக்கணும் எல்லா விரதங்களை விட பசு சாப்பிட்றது பெரிய விரதம் பசு வந்தால் சாப்பிடணுங்கிற விரதம் தான் பெரிய விரதம் கட்ட நேரத்துக்கு வாயில் போட்டு மென்று கிட்டு முடிக்கிட்டு இருக்காங்களே அது விரதத்துக்கு விரோதம் விரோதம் அது விரோதம் இல்லை விரோதம் அதான் சொல்றேன் வள்ளுவர அருந்தியது அற்றது போட்டி வரின் மருந்தனை வேண்டாம் ஆக்கைக்கு என்ன மருந்தின வேண்டாம் ஆக்கைக்கு அறிஞ்சது அட்டில் போட்டுக்கோ நின்னு சாப்பிடு ஜீரணமாச்சா இல்லையா பார்த்துக்கோ சாப்பிடும் ஆகல என்ன பட்டி போட்டுரும் மருந்துக்கணும் சாப்பிடாது சோடா வைக்காது என்னென்னமோ மருந்தை வச்சுக்காது சாப்பிடணும் சாப்பிட கூடாது பட்டி போட்டுக்கணும் லங்கனம் பரம ஓஷதம் சொல்லுறாங்க மருந்து இருக்குது அது மேலான மருந்தான் அது பட்டி போட்டு இந்த இயற்கை வைத்தியத்தில் இந்த ஆஸ்மாகெல்லாம் எழுதியிருக்காங்க முழு பட்டி போட்டால் ஆஸ்மாகல் நல்லாயிருமா அப்படிங்கிறாங்க தவம் தானம் தானம் சத்தியானுசாரமா செய்யலாம் தவம் அது அப்படிதான் சத்தியானுசாரம் தான் விரதங்கள் எல்லாம் தான் செய்யலாம் ஆனால் ஆச்சார ஒழுக்கங்கள் உபாசனைகள் அவருக்கு பிரியமான தெய்வங்களை வழிபாடு பண்றது யஜ்யா கர்மங்கள் அது சக்தி அனுசாரம் இது பல லோகத்துக்குரியது அதனால புண்ணியத்தினாலும் அவங்க அந்த புண்ணிய இப்படிப்பட்ட அடுத்த உடையவன் கர்மஷ்டன் பேர் முன்னே சொல்லப்பட்ட யானேஷன் பேர் அதனால் இந்த ரெண்டு என்னை பார்த்தீங்கன்னா கட்டளை நாலாவது பேராக இதுவரைக்கும் ஈஸ்வர உற்பத்தி அதாவது ஈஸ்வர காரண சேரம் என்றும் ஈஸ்வர்தான் காரணசீரம் காரணபிரமம் காரிபிரமம் ஆகிய பிரமஸ்பார்கள் என்றும் முத்தொழில் சேரான் என்றும் முதல் ரெண்டாவது பாடலில் பார்த்த பிறகு மூன்றாவது ஜீவர்களுடைய விவகாரங்கள் சொல்லப்பட்டது அவித்திய பிரதையும் பெற்றவன் ஜீவன் அவனும் அந்த அவித்தையும் மூணு குணங்களாகும் அரசியல் சத்தியம் ரசியல் ரசு ரசியல் தமசு என்றும் ஒன்றாகும் அந்த சமயத்தில் அந்த விவகாரங்களும் மாறும்னு சொன்னார் ரசியல் சத்துவம் பிரதானமாகும் போது சத்துவஞானிஷ்டனாவான் என்றும் ரசியல் ரசி பிரதானமாக கர்மிஷ்டனாவான் என்றும் ரசியல் தமசு பிரதானமாகும்போது சோம்பல் நிதிரை மயக்கமில் உடையவான் என்று சொல்லப்பட்டது அதில் சோம்பல் நித்திரை மயக்கம் என்று சொல்லும்போது இது தோளது தோளப்பார்வையில் பழு அல்லது வேலை பார்க்க முடியாமல் இருக்கிறது சோம்பல் நித்திரை தூங்கிறது மயக்கம் எவ்வளோ கிரிக்கிறப்பாருதாப்பா அப்படின்னு சொல்கிறது மயக்கம் இது அர்த்தம் இது தபோ படுத்தியின் காரியம்தான் அதனால் சூட்ச சோம்பல் வேதாந்த விஷயங்கள் சன்மார்க்கங்களில் உண்டைய மேல்மையான விஷயங்கள் சொல்லும் போதெல்லாம் வாங்கும் சேர்த்து இருக்கிறது இல்லை சோம்பல் எங்கே தூங்குறாங்களோ அந்த இடத்துல அதெல்லாம் சோம்பல் வாங்கும் சேர்த்து கிடையாது நிதிரை நிதிரை என்று சொன்னாக்கா குறிப்பிட்ட நேரத்தில் தூங்கி ஏந்திரிக்கிறது சோழதிஷ்டி இந்த சூழ்ச்சி மதி இந்த ஆத்ம விஷயங்களை பற்றி சொல்லும்போது அவர்களுக்கு நிதிரை இதாக வரும் நிதிரை அதாவது அந்த விஷயங்கள் புரியறது இல்லைன்னு அர்த்தம் அப்படியே இந்த விஷயங்கள் புரியறதில்லை அது எதிரை அதுதான் தான் அவங்களுக்கு மயக்கம்னு சொன்னாக்கா உலக விஷயங்களில் அவர்களுக்கு மயக்கம் இருக்கும் இதில் அபியாசிகளுக்கு அவர்களுக்கு அப்படி இல்லை உலக விஷயங்கள் மயக்கம் இல்லாமல் இருக்கும் ஆன் விஷயம் மயக்கம் வந்துடும் ஒன்றுமே புரியலை என்னென்னமோ பேசி கிடக்கிறாங்க என்ன இருக்குதில்ல நானும் தான் வந்து வந்து பார்த்தேன் ஒரு மாதம் வந்து பார்த்து ஒன்றும் புரியலைன்னு என்னக்கிட்டேன்னு சொல்கிறாங்க ஒரு வருஷமாக வந்தவங்களும் என்னக்கிட்டாங்க அப்புறம் என்ன பண்ணுறது ஒன்றுமே புரியலையே அவங்களுக்கு அப்படி இதே மயக்காது சம்போகனக்கா சம்போகன அவங்களுக்கு சத்துவனம்னா ஞான இட்டனாவன் அவனும் தத்துவம் முப்பத்தஞ்சி தத்துவங்கள் மித்த என்றும் முப்பத்தஞ்சு தத்துவம் ரூபம் என்றும் நான் என்றும் நிச்சயிப்பான் விச்சாரம் பண்ணுவோம் அவங்க ஒன்றும் கிடையாது அதனால தான் எல்லாம் நின்றுக்கிறாங்க அதான் அதை தமோகணம் பிரதானம் போயிடுறாங்க சோம்பல் நிதிரை மயக்கம்ங்கிறது சூட்ச்மதி திருஷ்டி திடீர்னு இப்படி போன பிறகு இனி மூலப்பிறகு தமோகனத்திற்கு ஆவரணம் விட்சேபம் என இரண்டு சக்திகள் உண்டு அதுக்கெல்லாம் ஒன்று தான் சொன்னார் இப்போ இதற்கு ரெண்டு சக்தி உண்டு ஆவரணா மறைப்பு உட்சேபம்னா சரணம் அல்லது துக்கம்னு கூட உண்டு உபத்துக்கு சரணம்னா துக்கம்தான் சஞ்சலாம் துக்கம்தான் உச்சேபம்னா துக்கம் சரணம்னு அர்த்தம் ஏன்னா இரண்டு சக்திகள் உண்டு இவ் ரெண்டில் ஆவண சக்தியானது அதாவது இந்த மறைப்பு சக்தியானது தத்துவ ஞானியையும் ஈஸ்வரனையும் தவிர மற்ற ஜீவருக்கெல்லாம் சரீரத்திரயம் சிதாபாசன் சாட்சைதயம் என்னும் இவைகளின் ஒன்றிற்கொன்று பேதம் தெரியவிட்டாமல் மறைக்கும் இதுதான் அவன சக்திக்கு அதுதான் தத்துவஞானி மறைப்பில்லை ஈஸ்வனும் மறைப்பில்லை அதனால் அவர்களைத் தவிர மற்ற எல்லா ஜோர்களையும் ரொம்ப மறைக்குது என்ன மறைக்குது இருபத்தொம்பது தத்துவங்கள் வித்தியாசம் தெரியறதில்லை அதாவது சிதாபாசன் யாருன்னு தெரியாது சாட்சின்னு தெரியாது அதன் பிறகு சைர தெரியும் மூணு சைரங்கள் எல்லாம் தெரியாது இது சா சாமானிய மக்களுக்கு தெரியுமா இறந்த படித்தாலும் தெரியும் மூணு சரிமா அது என்ன யார் ஒன்று தான் இருக்குது மூணு எங்கே இருக்கு இருந்தது இங்கே என்ன விற்கிறாங்களா கடையில் உங்கள் கடையில் விற்கிறாங்களா மூணு சரிவான் மூணு சரி விற்கிறாங்களா மூணு சரி ம் சாட்சி வாவிசரி தான் இது மூன்றும் பேரந்திரையா ஒட்டம் மறைக்கு சிதாபாசன் சாட்சி தயம் எப்போ சைத்தெரியம் இதான் மூணு தான் ம் இதான் மொத்தம் எவ்வளோ ஆச்சு ஏ சொல்லுங்க இது ஆறு ஒன்று இருபது இருபத்தாறு இப்போ இருபத்தாறுலேருந்து சிதாபாசன் ஒன்று விட்டுருது இப்போ பேதம் தெரியும் பேதம் தெரியாது ஒட்டு மொத்தமாக நான் பருத்தியேன் நிலைத்தேன்னு கட்டையன் நெட்டேன்னு கருப்பணி செய்வன் பேசிக்கிறோம் இதான் விவரம் நடக்குது இப்போ அஞ்சான காலத்துனால என்ன ரொம்ப நாளாக இப்போ உடம்பு சரியில்லை இழைச்சி போயிட்டேன் இப்போதான் டானி குடிச்சுட்டு வரேன் கொஞ்சம் தேர்ந்துக்கிட்டு இருக்கு என்ன பண்ணுறதுங்க மறுநாள் நம்ம தெம்பா இருந்ததுங்க இப்போது ரொம்ப கிடைச்சிட்டேன் அப்படிமா அப்படின்னு சொன்னாலும் ஒரு காலத்தில் என் உடம்பு இழைச்சி போச்சு என் உடம்பு பருத்தி இருக்குன்னு சொல்கிறேன் பின்னால் பானம் வருது அப்படி குழப்பமாக இருக்கான்னு வருஷம் இதுதான் ஆவண சக்தின்னு வேலை மறைப்பு சக்தி அசத்தாபாவா அசத்தவாபாதக ஆவணம் அபானாபாதக ஆவரணும் கைவெளியாக பிரிப்பாங்க அபானாபாதகம் அப்படின்னா விளங்கவில்லை அசத்தவாபாதகம் பிரமம் இல்லை இருந்தால் விளங்காதா அப்படிங்கிறது அப்படி அது மேல் சாஸ்திரங்கள் போக போக விளக்கம் இப்போ வந்து ஒட்டுமொத்தமாக இருபத்தொம்பது வித்தியாசம் தெரியாமல் மறைப்பின் வரும் ஆகவே இவைகளின் ஒன்றற்கொன்றுள்ள பேதம் தெரியவட்டாமல் மறைக்கும் மறைக்கும் இது இதனால் மறைப்பட்ட ஜீவர்கள் இருபத்தொன்பது தத்துவங்களையும் ஒருமைப்பாடாக நான் என்று அபிமானிப்பர் அதுதான் இதை நான் பறித்தேன் இழைத்தேன் நான் சிந்தித்தேன் நான் பார்த்தேன் நான் போனேன் வந்தேன் இப்படி தான் சொல்லுவான் அப்படின்னு பரவாயில்லையே அப்புறம் என் காலம் வலிக்குது என் சரி இழைத்ததுன்னு சொல்கிறாங்க குழப்பம் வித்தியாந்த தெரியாமல் இருக்கு அதை வித்தியாந்திகளை சொல்கிறேன் அப்புறம் இந்த அபிமானத்தை அகங்கார கிரந்தி என்றும் சம்சார பந்தம் என்றும் சொல்லப்படும் கிரந்தி கிரந்த முடிச்சுன்னு அர்த்தம் என்ன முடிச்சு ஒன்று கொண்டு பேராந்தெரியாமட்டாமல் முடிச்சு போட்டிருக்கு அதான் அது அகங்கார கிரந்தி அகங்காரம் ஏன்னா நான் என்பதை முடிச்சு போட்டிருக்கு நான் பருத்தேன் இழைத்தேன் நான் கண்டேன் கேட்டேன் நான் சிந்தித்தேன் நிச்சயித்தேன் நான் அஞ்ஞானி இப்படி எல்லாம் பேசுறது அதனால அகங்கார கிரந்தி என்றும் சம்சார பந்தம் என்றும் சம்சார பந்தம் இதுதான் சம்சார பந்தம் இதுதான் இப்போ மனைவிக்கும் சம்சாரமாக வந்துருச்சு இந்த பேர் ஏன்னா மனைவின் காலமாக பந்தப்பட்டிருக்காங்கல்ல அதனால் மனைவி சம்சாரம் பேர் வச்சுட்டாங்க சொல்லப்படும் ஆனால் சர்க்குருக்கலாட்சியத்தினாலே சத்திய உபதேசத்தைப் போர் சர்க்குருன்னு பேர் குரு என்ன குகாரம் அஞ்ஞானம் குகாரம் ஞானம் ஞானத்தை அஞ்ஞாத்தி போக்குவோரே குருவாவார் சொல்லப்படுது அதனால சர்க்குரு கடாட்சியத்தினார் என்ன அவர் கடைக்கன் பார்வை முழு பார்வை தேவையில்லை கடைக்கன் பார்வை தான் போகும் இந்த ஆவரணம் நீங்கி இந்த மறைப்பானது நீங்கி இருபத்தி தத்துவங்களின் மேலே சொல்லப்பட்ட இருபத்தி தத்துவங்கள் ஒன்றுக்கு ஒன்றுள்ள பேதம் தெரிகின்றதே முத்தி பேதம் தெரிகின்றது ஞானந்தானுடைய முத்தி அல்ல அப்படியே இங்கே சொல்கிறாருன்னு சொன்னால் காரியத்திலே காரியத்தின் காரியத்தினுடைய பயன் என்ன எதுவோ அது சொல்லப்பட்டது காரணம் என்ன ஞானம் வந்தவொன்னே முத்தி வந்துருமா திடஞானமாக இருந்தால் முத்தி வந்துடும் திடஞானம் இல்லைன்னா முத்தி வராது திடஞானம் என்ன என்ன அந்த இருபத்தொம்பது தத்துவங்கள் வேறாக நான் இருக்கிறேன் நான் சாட்சி நான் பிரம்மத்தினுடைய ஏகத்தமாக இருக்கேன் அகம் பிரம்மாஸ்மி பிரம்மகமாஸ்மி நிச்சயந்தான் திடஞானம்னு பேர் திடமாக இருக்குமே ஆனால் முத்தி உண்டு ஏன் இப்படி சொல்கிறாருன்னா ஞானம் வந்தவர்கள் உடனே முத்தி வந்துடுமோங்கன்னு சொல்கிறார் இல்லை இல்லை ஞானம் வந்து அப்புறம் முத்தி தான் ஊருக்கு போகிறோம் ஊருக்கு போகும்போது அங்கே ஊருக்கு முன்னால் ஒரு கோபுரமும் அது இது அடையாளம் இருக்குது வந்தால் அவன் ஊர் வந்த மாதிரி தானே அர்த்தம் இன்னும் ஊருக்கு உள்ளே போகல ஊர் வந்தாச்சு அப்படின்னு திருத்தர்றாங்கல்ல அப்படி போல் இங்கே இருபத்தொம்போது பேதங்களின் தெரிகிறதே முத்தின்னு சொல்லிட்டா முத் ஞானம்தான் ஞானம்னு சொன்னாக்கா அப்புறம் முத்தி எப்போ ஒன்று சொல்லிக்கிட்டு இருக்க ஞானம் வந்தால் தானாக முத்தி வருமில்லவா அது முத்தியாக சொல்லி முடியும்னு சொல்கிறேன் இதுதான் அந்த பேரவருடைய கொஞ்சம் ரகசியம் இப்படி ஆவண சக்தியின் காரியம் சொல்லப்பட்டது மரபு சக்தியின் காரியம் தான் என்று சொல்லப்பட்டது இனி விச்சேபசக்தி நின்றும் சத்த தன்மாத்திரையான ஆகாசம் தோன்றிட்டு வித்யாபசக்தி ஆவண சக்தியை சொல்லியாச்சு வித்யாசக்தி சொல்கிறார் அது அவ்வளோதான் விளக்கம் வித்தேபசக்தி அதிகமான விளக்கம் ஆகாஷ் அதாவது தன்மாத்திரம் தான் மாத்திரம்னு அர்த்தம் தான் மட்டும் கலப்பில்லையா அர்த்தம் சுத்தமாக தான் பிரிஞ்சு இருக்குதுன்னு அர்த்தம் அதனால் விட்சேபசக்தி ஒரு சக்தி அந்த சக்தி எப்படி இருக்குன்னா சமஷ்டி பிரிஞ்சு பிரிஞ்சு இல்லை விரிவாக இருக்காது ஆவணசக்தி அப்படி இல்லை ஒன்றக்கொண்டு தாழதவியமாக அது இருக்காது ஏழைத்தாள் இருக்காது இல்லை அதான் தனித்தனியாக ஜீவர்களுக்கு மறைவு செய்து கொடுத்துக்கிட்டே இருக்கிறது ஆவண சக்தி விட்சேபசக்தி ஏகமாக ஆகாயத்தை உற்பத்தி பண்ணக்கூடிய சாமர்த்தியிருக்காது விட்சேபசக்தி இது துண்டுபட்டு இருக்கு இந்த ஆவண சக்தி மறைப்பு அதனால தான் ஒவ்வொரு ஜீவர்களுக்கும் மறைப்பு கொடுத்துக்கிட்டே இருக்குது அப்படி இருக்கிறதுனால இப்போ இதை பற்றி சொல்லும்போது விச்சேபசக்தி நின்றும் என்றும் சத்த தன் மாத்திரைன்னா சத்த குணம் குணத்தையுடைய தான் மாத்திரமாக சத் தன் மாத்திரைன்னு தான் மாத்திரம் மாத்திரைன்னு ஆசையில் கொடுக்குறாங்க இல்லை இது இந்த மாத்த பௌத்தி மாத்திரை அந்த மாத்திரைன்னா அதுக்கு மட்டும் உரிகிறது பௌத்தி மட்டும்தான் உரிகிறது காலவில் தேலைகள் போகாது அப்படின்னு அர்த்தம் அதனால் தான் மாத்திரம்னு அர்த்தம் அதிலிருந்து ஆகாசம் தோன்றிட்டு ஆகாசபோதம் தோன்றிட்டு அர்த்தம் இது சூட்ச போத விவகாரம் போ ஆனாலும் இங்கே ஒரு கேள்வி கேட்பாங்க வித்தியாபகத்தி ஜடம் தானே ஆ ஜடத்திலேருந்து ஒரு ஜடம் உற்பத்தி ஆகுமா அப்படின்னு கேள்விக்கு பாடம் சொல்லும்போது உபகிசேதனை செய்யணும் சேர்த்துக்கணும் விட்ட சேதனம் சேர்க்கப்படாது விட்ட சேதனம் பண்ணால் ஈஸ்வரன் உபயசேதனம்னா பிரம்மம் பிரமத்தின் முன்னெல்லாம் சேட்டை பண்ணிதாவையாக அப்புறமேலே சேட்டை பண்ணதில் பிரதிம்பத்தை செய்ய ஜேவன் அது தனியாக செய்கிறான் விவகாரம் பண்ணுறான்னால் கூட இப்போ காரணப்புறம் என்ன செய்யுதுன்னு சொன்னால் ஜீவர்களை உற்பத்தி பண்ணுறது உண்டு சீர் சம்பாரம் அனுக்கிறன் திருவகா பண்ணுறாங்க பூதங்கள் உற்பத்தி செய்கிறது உபகிச்சாதனம்தான் பரிணாம அடைகிறது அது சனிதானத்தில் பரிணாமம் அடையாது அதான் காந்திரமலம் இரும்பு சேட்டுக்கிற மாதிரி ஆனால் உபக்சாதனம் சொல்லணும் இங்கே என்பது சொல்லப்படுது அதனால் விட்சேப சக்தி நின்று சொன்னாக்க விட்சேப உபகத சேதனத்திலிருந்து அர்த்தம் விஷேப சக்தி உபகரிசாதனத்திலிருந்து சத்தன்மாத்திரையான ஆகாசம் தோன்றிற்று ஆகாச உபகரிசி சேதனத்தில் நின்றும் பரிசுத்தன்மாத்திரையான வாயு தோன்றிற்று வாயுவனின் வாயு உபகரிசாதனத்திலிருந்து ரூபத்தன் மாத்திரையான அக்னி தோன்றிற்று இங்கே குணம் சொல்லப்படுதுன்னா குணமான அர்த்தம் அக்னி தோகுதி சாதனத்திலிருந்து ரசத்தன்மாத்திரையான அப்பு தோன்றிற்று அப்படின்னா தண்ணி அப்பு உபதி சாதனத்திலிருந்து கந்த தன்மாத்திரையான பிரிதியம் தோன்றிற்று பிரிதி பூமி இது வரைக்கும் பஞ்சபூத சூட்ச பஞ்சபூத உற்பத்தி சொல்லப்பட்டது இது வந்து தன்மாத்திரைகள் தன் மாத்திரைகள் அர்த்தம் இதிலிருந்து அப்புறமேல தூளபூத உற்பத்தி இதெல்லாம் பின்னால் வரப்போகுது இந்த சூட்சம பஞ்சபோதத்திற்கு இந்த சூட்ச பஞ்சபோதத்திற்கு காரணமாக இருக்கின்ற வித்தியாபசத்தின் இடத்திலே இந்த சூட்ச பஞ்சபோதங்களுக்கு காரணமாக இருக்கிற வித்தியாபசத்தி தான் அதுதான் தமசில் சத்துவம் தமசில் ரஜசு தமசில் தமசு என்னும் இவை அர்ப்பங்கருவாக இருந்தபடியால் ஏன் அர்ப்பங்கருவுன்னு சொன்னாக்கா தமோகுணம் ரெண்டாக பிரிஞ்சு போனதுனாலே ஆவரணம் போயிடுச்சு ஆவரணத்துக்கு பாதி போயிடுச்சு முக் அந்த முக்குணங்கள் தான் ஜீவர்களை மூலிதமாக மறைக்குது விபரம் தெரியாமல் மறைக்குது அதுதான் அங்கே தமோ குணம் மேலோங்கும்போது சுத்தமாக மறைச்சிடும் ரஜோகுணம் மேலோங்கும் போது கொஞ்சம் மறைக்கும் மறைப்பு குறையும் சத்துக்குணம் மேலோங்கும் போது போனால் மறைப்பு போயிடும் அதில் சுத்த சத்துவம் வரும்போது ஞானம் வரும் கொஞ்சம் சத்துவம் ஆரம்பம்னா கொஞ்சம் கொஞ்சம் விளக்கம் தெரியும் அங்கே மூணு குணம் பொருசத்தை உற்சாக சக்தியில் பாய் தான் அது அற்பங்கருவன்னா கொஞ்சம் தான் வெளிப்படும் அர்த்தம் அந்த அற்பங்கருவாக இருந்தபடி படியால் அதன் காரியமாகிய இந்த தன்மாத்திரைகளான பஞ்சபூதங்களும் முக்குணர்களுடனே பிறந்தன அது இதுக்கும் முக்குணம் பொதுவாக முக்கணங்களுக்கு கன்னியமாக பூலோகத்திலேயோ அல்லது மேல் ஒரு சேணம் கூட வேறு கிடையாது ரெண்டாவது குழம்புல ஒரு துளிலும் உப்புப்பிடிப்புக்காரம் உண்டு ஒரு கரண்டிலையும் கரண்டு குழம்புலும் உண்டு ஒரு குடம் குழம்புலும் உண்டு அண்டா குழம்புலும் உண்டு பிரிக்க முடியாது அப்படி போல முக்குணங்கள் ஒரு சின்ன எறும்பு திரும்பினாலும் அது முக்கோணம் இருக்குதான் செய்யும் அதனால அந்த காரியமாகிய இந்த தன்மாத்திரைகளான பஞ்சபூதங்களும் முக்கணி பிறந்தன இந்த பஞ்சபூதங்களுக்கு தன்மாத்திரைகள் என்றும் இதுக்கு பேரு ஒரு ஒன்று தன்மாத்திரை தான் மாத்திரை நடத்தும் அபஞ்சீகரித பூதங்கள் என்றும் பஞ்சீகிருதம் பண்ணாக்கா தோள சரீரம் உண்டாகும் தோள போதங்களும் தோழ சரீரங்களும் இது பஞ்சீகிரணம் பண்ணலை தனித்தனியாக தான் இருக்குது ஆனால் அப்படிகிருத போதங்கள் என்றும் சூட்ச போதங்கள் என்றும் சூட்சம்னா நுண்ணிய பூதங்கள் இது தோழ கண்ணுகளுக்கெல்லாம் தெரியாது மனதுக்கு மனதுக்கு தான் விளங்குவது முக்குண போதங்கள் என்றும் முக்குணங்கள் கலந்துருக்கிறதுனால மூடகளோடு கூடிய பூதங்கள் என்றும் சாஸ்திரங்களிலே நாமம் பெயர்களை பெயர்கள் சொல்லப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார்கள் பிரியபக உபாசத்து உரிமம் உண்டு காரணம் செய்ய முடியாது பிரவேசியாமல் பிரவட வேறுபடுத்தி காட்டுவதுக்கு உபாதின்னு வேணும் கடம் இந்த கடம் வந்து ஆகாச பிரவேசம் பண்ணாமல் வேறுபடுத்தி காட்டுது அப்போ ஆகாசமானது பிரிவு போல தெரியுது வாசமாக பிரிவுன்னு கிடையாது இப்போ சரீரம் சரி ஜீவனுக்கு உபாதி தான் இது வந்து கட்டுப்படுத்த முடியாது அப்படி கட்டுப்படுத்துதா இருந்தே சரீரமானது அப்போ சொப்பனத்துக்கு சுருத்தி போகக்கூடாது அல்லவா அப்படி அப்புறம் அழிச்சாது செய்ய முடியுமா அழிச்சானது கூட கட்டுப்படுத்த முடியுமா உபாத உபாதி தான் வாசமாக ஜீவர்களுக்கெல்லாம் சரீர உபாதி கூடசனுக்கு உபாதி அது அசல் உபாதி இது வந்து ஆபாச உபாதி ஆபாசனை கட்டுப்படுத்த முடியல அலட்சிய கட்டுப்படுத்த பிரம்மத்தை பிரிக்க முடியாது போல தெரியுது சாமானியமாக இருக்கு விசேஷமாக அங்கதான் இருக்கு எங்க இருக்கு ஒவொரு அவசியும் ஒரு இடத்துக்கு போகுது அந்த அவசியம் அங்கே மனசு சுருங்கும் போது கூட பிரதிபிருக்கு அது பிரதிபாத ஜீவன அதான் சொல்லுத்தீங்களே இந்த இந்திரியங்கள் சம்பந்தம் மனசம்பந்தம் இல்லாததுனால சுகமாயத்து ஒன்று தெரியவில்லைன்னு சொல்கிற அதுதான் சொப்பனாவசையில இப்ப கெட்ட சம்பளம் வந்தது நல்ல சம்பளம் வந்தது என்பதை அனுபவிக்கிறான் அங்கே ஆத்ம பிரகாசம் இருக்கு அது பிரகாசத்தை கொண்டு தான் விவகாரம் ஜாக்கிராசில் உச்சி உள்ளங்க வரைக்கும் மனசு தியாகமாக இருக்குது போய்கிட்டு வந்துக்கிட்டு எப்போ ரத்த ஓட்டம் ஏற்படுதோ அதே போல் மன ஓட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும் மனமானது இந்திரியங்கள் வழியாக வெளியே வந்துக்கிட்டு போய்கிட்டே இருக்கும் அதில் சச்சு இந்திரிய வழியாகத்தான் வெளியே போகிறது மற்ற நான்கு இந்திரியங்கள் வந்து சம்மந்தப்பட்டதாக உணர்மை வழியாக மனது வெளியே அது மூலம் கண் வழியாக தான் போகுது அதாவது ஒளி பிரயாணம் செய்கிறது என்பது அந்த காலம் கண்டுபிடிச்சிருக்காங்க விஞ்ஞானிப்பதான் கண்டுபிடிச்சாங்க சூரிய ஒளி வருது எட்டு கோடி மைல் இருந்து வருதுங்கிறான் அதே போல ஒவ்வொரு ஒலியும் பிரயாணம் பண்ணுது அப்படிங்கிறது இவன் தான் கண்டுபிடிச்சானா நம்ம சாதனை கண்டுபிடிச்சாச்சு இந்த மனது போகுது மனோ விருத்தியான எட்டு கோடி மைல் போகுது சூரிய கிரகணத்திலே ஒட்டிக்கிட்டே போகுது அப்படி இல்லைன்னு சொன்னாக்கா அந்த தூரத்தை சொல்ல முடியாது இப்போ இங்கிருந்து சிவரு பார்க்குறது என்ன செவ்வளிய வந்து என்னை கண்ணு ஒட்டிக்கிறது இல்லை இதுதான் போய் சிவரு அந்த மனசாக விருத்தி ஆகாரம் சிவராது ஆமாம் சத்த அப்படி இல்லை அது பேசுறாங்கன்னா காது அங்கே போய் கிரகிக்கிறது இல்லை சத்த இங்க வந்தால் தான் சுவை நாக்கில் மூக்கு கந்தம் இருக்கு அங்கே வந்த மூக்கு வந்தால் சச்சி கொண்டு தான் பார்க்கறேன் சாட்சி கொண்டு போற சாமர்த்தி கொடுத்துருக்காங்க அது ஒலிக்குதான் அங்கே போகிற சாமர்த்தியம் மற்ற இந்திரியங்களுக்கு அங்கே சாமர்த்தியம் இல்லை பாருங்க மயின் சாமர்த்தியம் இந்த சச்சிந்திரியம் அங்குறது ஒலி அதோட மனசு சேர்ந்து மனசு விருத்தி போகும்போது அது நீளும் சக்தி உண்டு அதே விருத்தியுங்கள் விருத்தியான நீளும் நீளதுன்னு அர்த்தம் உண்டு பரணாமல் அர்த்தம் உண்டு சிதாமதம் பிரதிச்சுங்க நீளமாக போகிறோம் அதான் கிரகிக்க முடியும் அதை முன்னாடிட்டா சொல்லியிருக்கு கண்மாய் ஒரு ஏரி இருக்குது ஏரியில் மதகு இருக்குது வயிறு இருக்குது வாய்க்காய் இருக்குது தண்ணி இருக்க கண்மாயங்கிறது சுற்றி இருக்கிற மாதிரி அந்த காரணம் அதில் அந்த காரணத்தினுடைய தண்ணி தான் அங்கே தங்கியிருக்கு தண்ணி தங்கியிருக்கிறது என்ன அர்த்தம் அந்த காரணம் தான் இல்லை மனசு அந்த காரணமும் மனசு தான் அது வெளியே போகிறது என்ன வாய்க்கால் வெளியே போகிற மாதிரி எங்கள் இந்திரியில் வெளியே போகிறது அந்த அது வந்து மற்ற இந்திரியங்களும் சொல்கிறதில்ல சச்சிந்திரியம் ஒன்று தான் அது வெளியே போகுது வாய்க்காக போகுது இல்லை அதுபோல் விருத்தி வழியாக போகுது கூர்மையாக போகுது அப்படி போகும்போது சூரிய பிரதிம்பம் ஏரிகளையும் பிரதிம்பிக்குது அந்த வாய்க்கால் தேங்கிலையும் பிரதிபிக்குது வயலில் போய் சேர்ந்து அங்கேயும் பிரதிபிக்குது அதுபோல் பிரம்ம சைதன்யம் எங்கே இறந்து இருக்கிறதுனால அந்த கணத்தையும் பிரதிபிக்குது விருத்திலையும் பிரதிபிக்குது அந்த விருத்தி எந்த விஷயத்தையும் விஷயம் பண்ணுதோ அங்கேயும் பிரதிபிக்குது அதனால்தான் நான் சந்திரனை பார்த்தேன் சூரியனை பார்த்தேன் மேகத்தை பார்த்தேன் நான் சிவத்தை பார்த்தேன் லைட்டை பார்த்தேன் அப்படின்னு சொல்றது அதுதான் அவ்வளோ தூரத்துக்கு சொன்னாக்க கிரிக்க முடியாது அதனால் சச்சந்திரிய ஒன்றுக்கு தான் அந்த ஆற்றல் ஆடம் கொடுத்துருக்கார் காரணபிரமம் கொடுத்துருக்கார் அந்த ஏன் கொடுத்துருக்காருன்னு சொன்னால் அதுதான் பண்ண அந்த பண்ணாமல் ஆடிக்கூடிய யோகிதா அதுதான் உண்டு அது தெரிஞ்சு கொடுத்துருக்கார் இதுக்கு பிரம்மத்துக்கு இங்கே வேலை இல்லை பிரம்மம் வந்து சாட்சியமாக தான் இருக்கிறது தான் மாயினுடைய சாமர்த்தியத்தை கண்டுபிடிச்சவர் ஈஸ்வரன் அதான் சரோக்ய உபாதி எல்லாப்பா யோகித உண்டுக்கு நிறைய சாமர்த்தியம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டார் அப்போ இந்தபடி அப்படி செய்வோம் இப்படி செய்வேன்னு செய்கிறார் அவர் அதான் சரோக்ஜன் பேர் அவருக்கு சரோக்ய் உபாதி இல்லை இருக்கிறதுனால சரோக்ஜன் பேர் சாமானிய விசேஷமாக அறிகிறதுனால சரோக்ஜன் பேர் எல்லா விஷயங்களும் தெரியும் இவனுக்கு ஜீர்களுக்கு சச்சித்திரை ஒன்று மூலமாக கொடுத்தா போதும் அவ்வளோதான் அது பரிணாம அடையுது அப்படின்னு அவர் கண்டுபிடிச்சு சொல்லி போட்டிருக்கார் மற்ற நாலேந்திரி எங்கள் வந்தால் தான் அதனால தான் அங்கே சத்தம் இங்கே சத்தம் சரியாக வரல இப்படி தான் காட்டுவாங்க இங்கேருந்து போகலேன்னு சொல்ல மாட்டேன் சத்தக்கு சரியாக வரலையே இங்கே காது போகலன்னு யாராலும் சொல்லலாம் இங்கேருந்து அங்கே போக மாட்டேங்க காது இங்கே வரமாட்டீங்களே அப்படிம்பாங்க வாசனைக்கு வந்தால் தானே கிரிக்கலாம் அப்படிம்பாங்க ஆ பக்கத்து வீட்டில் வாட சொல்கிறாங்கண்ணா கும்பன் வாடை வருது அண்ணே என் வாடை வருது அப்படின்னு இங்கே தான் சொல்கிறேன் இல்லையே என் மூக்கு இழுத்திட்டு வந்து சொல்கிறாங்களே யாராவது அண்ணா மற்றது பாருங்கள் என் கண்ணு பார்த்துட்டப்பா அப்படிங்கிறான் என்ன அந்த செய்தி எப்படி நான் கண் பார்த்துது கண்ணு அங்கே பார்த்து தான் அது சொல்கிறான் மூக்கு இழுத்திட்டு வந்து சொல்லுங்க சொல்கிறதில்ல மூக்கு வந்து இழுத்திட்டு வந்து பேசலையே அனு சொல்கிறேன்னா கொஞ்சம் சொல்ல மாட்டேன் என் கண் பார்த்துட்டப்பா அவளோ தோஷம் தெரியுது அப்படிங்கிறான் கண்ணுக்கு தெரியுதா மூக்கு இழுக்கும் சக்தி இல்லை என் காலை அவ்வளோ தூரம் கேட்கணும்ல என் காலை அவனு கேட்டுன்னு சொல்லலாம் எவ்வளோ அது சத்தமே கேட்கல ஒன்றும் புரியல கண்ணுக்கு பண்ணி சொல்கிறான் எவ்வளோ தூரம் ஆ தெரியுது அப்போ அது அவ்வளோ தூரம் தெரியுது ஆள் அப்படிங்கிறான் பாருங்களேன் மட்டும் அந்த ஆற்றல் இருக்குன்னு ஆண்டவன் தெரிஞ்சு செஞ்சுருக்கேன் மற்றது தான் தான் பரிணாமம் விட்டுட்டார் அவ்வளோதான் அவரு எப்படி வேணா அப்படியே செயல்படுவார் அவ்வளோதான் அதனால் சச்சீந்திரியத்தின் மூலமாக ஒலியானது பிரயாணம் பண்ணுகிறது என்ன அர்த்தம் இதுக்கு தோல ஒலியும் வேண்டும் இப்போ இருட்டு இருக்குது இல்லை இருட்டையும் கண் பார்க்குது ஆனால் இருட்டில் விருத்தி செல்லாது ஏன் செல்லாதுன்னு சொன்னால் அது யோகத்து இல்லை அதுக்கு இப்போ என்ன ஒளி சகாயம் வேண்டாம் அதுக்கு துணை ஒளி சகாயம் இருந்த வரைக்கும் தான் விறுத்தி வெளியில் போகும் ஒலி சகாயம் இல்லைன்னா அங்கே நின்றுக்கும் கண்ணு கூட தெரியும் கண் கண்ணுக்கிட்டே இருக்கிற இருட்டு கண் அப்படியே கிரிக்கத்தேவ இல்லையா இருட்டி அவர் தடை பண்ணுது ஏன்னா அந்த இருட்டுக்கு தடை பண்ணுற யோகத்தை உண்டு கருப்பு கண்ணாடி வச்சுக்கோங்க சூரியனை பாருங்கள் அது கிரகணங்கள்லாம் தடுத்துடும் அந்த ஒலி வடிவமாக அது ஒன்று வட்டமாக தான் தெரியும் சந்திர மாதிரி தெரியும் பாருங்கள் அந்த கண்ணு கூசரு தான் இருக்கே அது கிரணம் படிக்கும் போது க மசி பூசிக்கிட்டு செய்கிறது தான் கோசர் மட்டும் இல்லை அந்த கிரணங்களே தெரியாது அந்த சூரியன் மட்டும்தான் தெரியும் சூரியன் மட்டும்தான் வட்டமாக தெரியும் இல்லையா அல்லது கிரகணம் படித்த குறையா தெரிய முடியும் சந்திர மாதிரி தெரியும் கண்ணு கூசறது மட்டும் இல்லை அது கிரகணங்களே அது ஒன்றும் தெரியாது அப்போ இருந்து என்ன தெரிஞ்சுக்கிறோம் அந்த கருப்புக்கு மறைவு செய்து இருக்குன்னு அர்த்தம் இருட்டு கும்பிருட்டு அவ்வளோ கும் இருக்காங்க அவ்வளோதான் மூடம் அதான் தவோகோன வேலைதான் ஆனால் இருட்டையும் கண்ணு அதில் விருத்தி அணு ஊடுரு போகாது இப்போ வெளிச்சத்தில் போகுதுன்னு சொன்னால் வெளிச்சம் அனுசாரமாக போக சாமர்த்தியில் இப்போ கண்ணிலிருந்து வெளிச்சம் பார்க்குறோம்ன்னா இங்கே வெளிச்சம் சரியில்லைன்னா மங்களா தெரியுது இல்லை எழுத்து சரியாக தெரியலங்கிறான் ஏன் வெளிச்சம் பற்றாது அப்படின்னு சொல்கிறோமில்ல வெளிச்சம் பற்றாது அதனால் பார்க்க முடியல அப்படின் தான் சொல்கிற மாதிரியே என் இதெல்லாம் பார்த்துக்கணும் யாராவது சொல்கிறாங்களா எது பா படிக்கப்பா அன்னு சொல்ல மாட்டாங்களே யாருமே அப்போ வெளியில் வெளிச்சகாயம் தேவைப்படுது விறுத்திக்க சச்சியை விருத்திக்க அதனால் இந்த கண்ணந்திரிய ஒன்றுக்கு மட்டுந்தான் வெளியில் போகக்கூடிய யோகிதை உண்டு அதுக்கு வெளி சூளை வெளிச்சம் சகாயம் இருந்தால் தான் போகலாம் போகாது இருக்க போகாது இல்லை மங்களாவரத்திலும் போகாது இப்போ இங்கே இருக்கிற இதையும் பார்க்க முடியும் கண்ணாடி கொடுக்கணும் ஏன் வெளி சகாயம் பத்தலை அதனால தான் லைட்டு ஒன்று தயார் பண்ணுறோம் பக்கத்தில் வச்சுக்கிறதுக்கு அப்படிங்க அதனால் சச்சின்ந்திரியை மட்டும் அந்த யோகிதை ஆடம் கொடுத்துருக்காருன்னா அந்த அளவுக்கு பரவாமல் கூட யோகி அது இருக்குது அவர் இருந்ததுன்னா அதுவும் கொடுத்துருவார் கண்ணு கூட கொடுத்துருவார் மூக்கெல்லாம் கொடுப்பார் அந்த மனசுக்கு அந்த யோகி இல்லை அந்த மாய்க்கு சாமர்த்தியம் இல்லை அது விஷய விஷயத்திலே அந்த அமைப்பு இல்லை அதனால கொடுக்கல அவர் இல்லைனாலும் கொடுத்துருவார் எல்லா தீவராசிகளுக்கும் கண் பார மட்டும் தூவரமாக போகும் அதில் விறுத்தி போகும் விறுத்திக்கப்போ சோழ ஒளியும் தேவைப்படுது இல்லைன்னா போகாது வீட்டில் ஊடி போக வீட்டுக்கு மறைக்கிற தக்தி உண்டாந்த மறைப்புன்னு பேர் என்பது ஆறாவது வாரா இந்த சூட்சம போதங்களில் நின்றும் சூட்சம சரீரங்களும் சூழ போதங்களும் தோன்றும் அப்படின்னா சூட்சபூதங்கள் உபயசேத உண்டானது இப்போ சூட்சம சரீரங்கள் காரணபருமத்தை உண்டாகும் வீட்டு சேதனம் சூட்சமாக சைரங்கள் இருக்கின்றனவே அது விஷி சேதனம் உண்டானு சொல்லணும் அதாவது சூழபோதன் தோன்றும் ஆகாசம் முதலான பஞ்சபூதங்களின் சத்வாம்சத்திலே பூதத்திற்கு ஒவ்வொரு மாத்திரையாக எடுத்து ஒன்றாக கூட்டி வைத்தது அந்த கரணம் அது ஆகாச முதல ஆகாச விசிஷ்ட சேதனமாகிய பஞ்சபூதம் ஆகாச விசிஷ்ட சேதனை இப்போ பஞ்சபூதங்களும் இப்போ இந்த பஞ்சபூதங்களுக்கு முக்குணங்கள் முன்னே இருக்குன்னு சொல்லப்பட்டது முக்குணபோதங்கள்னு சொல்லப்பட்டது அதில் சத்துவகுணம் காரியம் முதல்ல சொன்ன பிறகு அப்புறம் த காரியம் சொன்ன பிறகு தமோகுண காரியம் பின்னால் சொல்ல போகிறார் காரியம் என்ன தூள பஞ்சபூதங்களாக சொல்லப்பட்டது இப்போது சத்துவகுண காரியம் சொல்கிறார் ஆகாசம் முதலான பஞ்சபூதங்களின் சத்வாம்சத்தில் பூதத்திற்கு ஒவ்வொரு மாத்திரை எடுத்து ஒன்றாக ஊட்டி வைத்தது அந்த கரணம் அந்த காரணத்தில் அஞ்சு மாத்திரைகளும் ஒன்றா கூட்டி போய் முன்ன சொன்ன மாத்திரைகளில் கொஞ்சம் பாக எடுத்துக்கிறது அது வியாபமாக இருக்குது அதில் கொஞ்சம் கொஞ்சம் தனித்தனியாக இருக்கிறது அதை ஒன்றாக வச்சது அந்த கரணம் அந்த அந்த கரணத்தில் ஆகாசத்தின் அம்சம் கூட இதற்கு அடையாளம் அந்த காரணமும் ஆகாசத்தைப் போல சகலமான கேள்விக்கு இடம் கொடுத்து தரிக்கின்றது இப்படி தரிக்கின்ற விருத்திக்கு உள்ளம் என்று பெயர் இதுதான் இப்படி அந்த கரணத்தில் உள்ள ஆகாச அம்சம் அடையாளம் ஒவ்வொருக்கு அடையாளம்னு சொல்கிறாங்க ஆகாசம் யாகமாக இருக்குது அப்படி போல் இந்த அந்த கரணம் முழுதும் யாகமாக இருக்குது அதில் சகலமான கேள்விக்கு இடம் கொடுத்து விருத்தி என்ன பரிணாமம் தான் பரிணாமம் இதெல்லாம் அர்த்தம் சகலமான கேள்விக்கு இடம் கொடுத்து தரிக்கிறது இது உள்ளம் என்று பெயர் அதனால விவகாரம் நடக்குது இந்த உள்ளம்முங்கிறது ஒன்று இல்லைன்னா எந்த விவகாரம் இல்லை தகலமான விஷயங்கள் பதிவு பண்ணது பதிவு பண்ணுற வேலை அதுக்கு தான் அந்த பதிவானது திடமாக இருந்தால் மீண்டும் வெளியே வரும் இல்லைன்னா அழிஞ்சு போயிடும் அதான் வாசனைன்னு அதுதான் சொல்கிறது வாசனை சம்ஸ்காரம் பழக்க வழக்கங்கள் இதெல்லாம் ஒரு பொருத்தவர்கள் தான் இதெல்லாம் உள்ளத்தின் உள்ளந்தான் காரியம் பதிவு பண்ணுறது அது இல்லைன்னு சொன்னால் எதுவுமே நடக்காது அப்படி ஆகாச அம்சம் அது சகலமான கேள் எல்லாமே இப்போ டேபிள் கார்டு இருக்குது எது பேசினாலும் அது பதிவு பண்ணிடும் இங்கே கீ என்னாலும் அது பதிவு பண்ணும் ஊ என்னாலும் பதிவு பண்ணும் அதுக்கு வேறு பாகுபாடு கிடையாது அப்படி போல் இந்த உள்ளமானது நல்ல சம்ஸ்காரம் செஞ்சாலும் சரி கெட்ட பழக்கம் சரி எது வேணாலும் இல்லை அதை பதிவு பண்ணிடும் கொண்டு வந்து கேட்கும்போது டேபிள் கார்டு எப்படி அடைய என்ன கிறங்கு புட்ரங்குது அப்படிங்கிறோம் அப்படி போல் தான் அந்த மீண்டும் அது வெளியே வரும்போது அவடா கெட்ட படங்கள்லாம் பழகிட்டோமே என்ன வாசனை எல்லாம் எப்படி இருக்கு அசிங்கமாக இருக்கு வெக்கமாக இருக்கு என்று அப்புறம் தான் தெரியும் என் பழகியாச்சு அது வர்த்தானம் செய்வது இல்லை பதிவு பண்ண வராதா அவ்வளோ சாம்பாத்தியம் இருக்காது அப்படி இல்லைன்னு சொன்னால் விவகாரமே கிடையாது ஆனாலே அந்த அந்த காரணத்தில் உயிருத்திக்கு உள்ளமன்று பெயர் அது வியாகமாக இருக்கும் பிரிவினை கிடையாது எல்லாத்துக்கும் ஆதாரமா அதான் இருக்கிறது விருத்தி உள்ளமன்ற பெயர் இந்த அந்த கரணத்தில் வாயு நம்சம் கூட கடையாளம் அந்த காரணமும் வாயுவை போல அலைகின்றது அதனால தான் இருக்கிறதுல மிக பொல்லாதது இந்த வாயு நம்சம் தான் வாயுவம்சம் தான் நம்மளை பாடல் படுத்து சமாளிச்சிடலாம் என்ன பண்றது அது அம்சம் அப்படி இருக்கு அதுக்கு சந்தமாக சரியான மாதிரி நம்ம பழகிதான் வேணும் இப்படி அலைகின்ற உரத்துக்கு மனம் என்று பெயர் அதுதான் மனசு மனசங்கிறது மனமே செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டாம் செம்மப்படுத்துல சின்ன விஷயமா ஏன்னா அதில் காட்டின அம்சம் அது அலைதான் செய்யும் அது அலைகள் நிறுத்துறதுக்கு பழகணும் அதுக்கு சமாதானம் சொல்லணும் மனசுக்கு சமாதானம் சொல்லித்தான் வடிக் கொண்டு வரலாமடிய நீங்கள் அடக்கினாக்க அதை அடங்கி விளங்குற சமானு சொல்லுங்க அடைக்கிறோம் இ குழந்தைங்கள இப்போ ஏதோ பா கேட்குதுன்னு சொன்னால் கொடுக்க முடியாது அதுட்டு எவ்வளோ தான் செய்யுங்க இருக்க முடியாது அது சும்மா இருக்கேன் சமானு சொல்லலாம் என் குழந்தையே நீ வந்து கேட்குற காய்ச்சல் வந்து படுத்திருந்தேன் இப்போ அது ஆகாத பண்ணும் நாளைக்கு அப்பா ஓட்டும் நான் நல்லா வாங்கி தர்றேன் இப்போ கொஞ்சம் வேறு இதை வேறு வாங்கிட்டு போனால் சமான் சொன்னா அப்படியா சேரு கொண்டா அப்படி வாங்கி சும்மா எல்லையார்கள் வதங்குறத கிடைக்கும் சமான் ஆகாது சரியா அதனால சரியான சமான் சொல்லணும் அது விதம் தானாத அப்ரோச் எல்லா சந்தேகம் நீங்க அங்க சந்தேகம் வச்சிருக்கோம் யாரும் சந்தேகம் வரது இல்லையா எல்லாம் தெரிஞ்சவங்க சந்தேகம் வராதான் ஒண்ணும் தெரியாதனு வராதான் ஒன்றும் தெரியாது கல் மண்ணு எல்லாம் தெரிஞ்சு யூஸ் வரேன் மற்றவெல்லாம் தெரியும் தெரியாமதாங்கள்தான் இங்கே வர்றாங்கன்னா எல்லாம் தெரிஞ்சிக்கலாம் வர்றாங்க அதனால் ஒன்றும் கேட்க மாட்டேங்கிறாங்க யாரும் கேட்குறதே இல்லை அப்படின்னு இது நின்றா சரி இந்த ஆறாவது பேராவில் நேரத்து வரைக்கும் வாயுவரை பார்த்தோம் அதன் பிறகு மேற்கொண்டு பார்க்கணும் இந்த அந்த காரணமும் வாயுவை போல் அலைகின்றது இப்படி அலைகின்ற விருத்திக்கு மனம் என்று பெயர் என்று பார்த்தோம் அந்த காரணம் இதில் மனதின் நிலை என்னன்னா வாயு நம்சம் வாயுவை செய்யும் அதனால் இந்த மனதை சமாதானப்படுத்தினாலும் தவிர வேறு கிடையாது முடியாது இதழ எண்ணங்களாலே சமாதப்படுத்தணும் அது பெரிய கஷ்டம் அதுதான் பெரிய சாதனைன்னு கே அதன் பிறகு இந்த அந்த கரணத்தில் அக்னி நம்சம் கூடினதற்கு அடையாளம் இந்த அந்த கரணமும் அக்னியைப் போல இது என்னது என்று விளக்குவிக்கின்றது அக்னிக்கு ஒளித்தன்மை இருக்கிறதுனால அந்த ஒளியின் மூலமாக இது இப்படிப்பட்டது இது அப்படிப்பட்டது என்று விளக்க முடியும் அப்படி போல இதுவும் இந்த அக்னியின் அம்சமானபடினாலே அந்தக்கரணமும் அக்னியைப் போல ஈறினர் என்று விளக்குவிக்கின்றது இப்படி விளக்குவிக்கின்ற விருத்திக்கு புத்தி என்று பெயர் புத்தி சக்தி இருந்தால்தான் விளக்கம் ஏற்படும் என்று சொல்லப்படுது இந்த அந்த கரணத்தில் அப்பவினம்சம் கூடியதற்கு அடையாளம் இந்த அந்த கரணமும் போல விஷயங்களில் பற்றி இழுக்கின்றது அப்பு அதாவது கீழ் நோக்கி போகிற சுபாவம் உண்டு அதனால் சம்மந்தப்பட்ட பொருள் எடுத்துக்கிட்டு போயிடும் அப்படி போல் இங்கேயும் இந்த விஷயங்களில் அஞ்சு இந்திரியங்கள் மூலமாக விஷயங்கள் எடுத்துக்கிட்டு போய்கிட்டே இருக்கும் இந்த மனசை அதனால தான் இந்த அப்புத்தன்மை இருக்கிறதுனால விளிபுர நாட்டம் அதிகமாக இருக்கிறதுக்கு காரணம் அதுக்கு இடம் கொடுத்தா இடம் கொடுத்தா வந்துடும் அதான் இந்த இந்த அந்தக்கரணமும் அப்பே போல விஷயங்களை பற்றி எடுக்கின்றது இப்படி எடுக்கின்ற பிடித்தி சித்தம் என்று பெயர் சித்தம் சிந்திக்கத்தக்கது இந்த அந்தக்கரணத்தில் பிருத்திவின் அம்சம் முடிந்ததற்கு இந்த அந்த காரணமும் போல கடினமான அறிமானிக்கின்றது அது கடினம் பூமிக்கு கடினத்தன்மை உண்டு பிருத்திவிக்கு அதனால் அது கடினமாக இருக்குது அது கடினமாக இருக்கின்ற அபிவிருத்திக்கு என்ன பேர்ன்னு சொன்னால் இந்த அபிமான அதாவது இந்த நான் என்று அபிமானிக்கிறதுக்கு